பிரமும் நான் இணைந்து பன்னரும் ஓங்காரத்தால் சிந்திக்க முடியாத ஓகாரத்தினாலேயும் இந்த நிலை அணையலாம் பிரம்மத்துக்கு ஓகாரம்னு பேருண்டு பரம பரமாய் உள்ள மேல் அதுக்கு மேலாய் உள்ள மேலுக்கு மேலாய் உள்ள எண்ணிலே தன்னை வைக்கிறேன் ஏன் ஜீவா ஈஸ்வர்களே கனக்காவி முனிவர்களே எண்ணிலே கண்ணை வைத்து அப்படின்னா என் மேலே இருக்கிற அந்த பற்றை அதிஷ்டானத்தில் வையுங்கள் என்னுடைய அடிஷ்டான செய்த பிரமத்தில் வையுங்கள் கண்ணை வைத்து இன்றி எண்மயமாக கொள்ளலாம் அப்படி வைத்து போவர்கள் இன்மயமாக இருக்க முடியும் ஆகவே நான் என்னுடைய அஷ்டானத்தை பற்றி இதுவரை சொல்லிகிட்டு வந்தேன் நீங்கள் அதிஷ்டான செய்த இருந்து எனக்கு அதிஷ்டான செய்த பிரமத்தோடு உங்களுக்கு எதாவது இந்த கூடத்தோடு அகற்றம் செய்யுங்கள் ரெண்டுக்கும் ஒரே வசு தான் வாசகமாக கூட சேமம் வெவ்வேறும் அல்ல கடகாசம் ஆகாசம் போல் பிரிவுடையே அல்ல திருடி போல தொட பிரிக்க முடியாது ஆகாசத்தை கடன் போட்டு பிரிக்காது பிரிக்கும் சாமத்தை அதுக்கு இல்லை அப்படி போல் அந்த காரணமாக அந்த காரணத்தினால பிரமத்தையே பிரிக்க முடியாது ஆனால் அந்த காரணம் வளைப்பட்ட சேதம் சொல்கிறது என்னுடைய கடகம் சொல்கிற மாதிரி வாஸ்தமாக அந்த அந்த காரணத்தினாலே வளைபடவும் இல்லை பிறகு விவகார திசையில் வளைப்பட்டதாக சொல்கிறோம் எதனாலும் கடத்திலே நீர் முதலான பொருள்களை போடுவதற்கு அந்த கடை ஓடு தடுக்குது இல்லைன்னா சதுரி போயிடும் அந்த அளவுக்கு அது பயன்படும் ஆனால் வாஸ்தமாக பிரிக்கிறது அதே போல் இந்த அந்த கலந்தா வரைப்பட்ட சேதனமாக கூடத்தினருக்கு அது அந்த காரணத்தில் பிரதிம்பித்து ஜீவனுக்கு இப்போ ஆதாரமாக இருக்கிறது அந்த அளவுக்கு பயன்படும் உஷார தீட்டுக்கு அது பிரிவினை செய்யக்கூடிய யில்லை அதனால் முடிந்த நிலையில் அந்த கடை வரைபட்ட சாதனம் ஆகாது அது எப்போதும் ஒரே மாதிரி எங்கும் தடையில்லாமல் வெளி கொண்டிருக்கிற வஸ்து என்று இப்படிப்பட்ட ஒரு விசாரணையானது இருக்கும்போது மற்ற இதுக்கு அன்னியமாக உள்ள பொருளெலாம் மித்தியம் நிச்சயம் வரும் அதான் மித்தியாச நிச்சயம் உண்டாகும் ஆகவே வாஸ்தவமாக கூடத்தன் என்பதும் இல்லை ஒரே பரம்பர் பருவம் தான் உபச்சார தான் கூடசன் சொல்கிறேன் அப்படி இருக்கிறதுனால எண்ணிலே தன்னை வைத்து இங்கு எண்மயமாகி உள்ளான் என்று சொல்லுங்கள் நலங்கொள் துளங்கு நீற்றையுத்துளித்து மந்திரம் இளங்கு மங்கம் அங்கே முதல் நினை வீசனை புலங்கள் ஜோதி என்னுவான் ஈஸ்வர கீதை கொளரும் யோகாத்யாயம் நாற்பத்தி மூன்றாவது பாட்டு இந்த கீதை தான் மற்ற கீதைகளின் ஆதாரம் அப்படி இருக்கிறத நாற்பத்தி எட்டாம் பாட்டில் ஒரு கருத்து சொல்றார் அதே கருத்தை பக்தர் சொன்னார் அப்படி இந்த யோக வித்தியாசத்தில் இதுவரைக்கும் பத்தாங்க யோகம் சொல்லிட்டு வந்தார் இப்போது பாசுமதி யோகம் சொல்லிட்டு வரால் பாசுவ கூட எட்டு அங்கங்கள் இருக்குன்னு அடுத்த பாட்டில் சொல்ல ஆகவே எந்த ரூபத்திலேயாவது இறைவனை ஜீவர்கள் அடையணும் பசுக்கள் ஆகிய ஜீவர்கள் பதியாக ஈசனை அடையணுங்கிறது ஈஸ்வண்டிய கருத்து அதற்கு தான் அவரே நேராக சொல்கிறார் அந்த சனக சனந்தன சனாதன சனத்குமார முனிவர்கள் கூட்டத்துக்கு நேராக சொல்கிறார் அதை வியாசபகவான் நைமிசாமித்தில் உள்ள சனந்தனாதி ச சவுனகாதி முனிவர்களுக்கு சுதமாமலிவர் தலைமையில் வைத்துக்கொண்டு சொல்கிறார் என்பது கருத்து ஆகவே இந்த சொன்ன துவந்தங்கள் எல்லாம் சோதனை பண்ணி பின்னை பின்னதத்துவம் ஒன்று இல்லா பிரம்மம் நான் என நினைந்து இதெல்லாம் கடிச்சிய நிலை அது பிரம்ம என்ற பாவனை வர்றதுன்னா அது அவ்வளோ ஜென்மங்கள் எடுக்கணும் ஒரு ஜென்மத்தில் முடிந்து முடிஞ்சதில்லை இருந்தாலும் ஜென்மத்தில் தான் நமக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துக்காருன்னா முந்தைய தொடர்ச்சி தான் இது புது புதுசில் பன்னரும் முகங்காரத்தால் பரவாம பரமாய் உள்ள எண்ணிலே தன்னை வைத்து இங்கு என்மயமாக உள்ளான் என்பது முன்பாட்டு கருத்து இப்போ இந்த பாட்டில் சொல்கிறார் நலங்கொள் ஞான நீராடி அது எப்படி செய்யணும் நம்ம சுகத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் ஞானமாக தீர்த்தோம் ஆகவே அல்லது ஞானத்தை கொடுக்கக்கூடிய புள்ளி தீர்த்தங்களை வச்சுட்டாலும் சரி நல் ஆகுதி துலங்கு நீற்றை உத்தி இழுத்து எக்கை தலத்தில் அந்த சமித்துக்கள்லாம் போட்ட பிறகு நல்லா சாம்பலாக போயிடும் அந்த சாம்பல் ஒரு புனிதமான நீர் தான் நீர்னால் விபூதி அதை வடிகட்டி பூசிக்கிறது உண்டு அப்படியும் பூசிக்குவாங்க உடல்நாட்டில் இந்த அவதூ சன்னியாசிகள் அதாவது கோவனம் கட்டியம் சமா சன்னியாசி நிறையா இருக்காங்க கட்டா சன்னியாசிகள் இருக்காங்க அவர் என்ன பண்ணாங்க ஏக்கசாரத்தில் உள்ள அது சாமலே ஒரு க மோட்டை கட்டிக்குவாங்க அங்கே க கங்கையிலே ஸ்நானம் பண்ணுவாங்க பண்ண தொடக்க மாட்டாங்க இப்போ சாம்பல் அப்படியே பூசிக்குவாங்க இறுதியாக போய் ஒட்டிக்கு தெரியலாம் வெலை வெளியில இருப்பாங்க ஆளுக்கு பூசமொழி வேலை இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு எது அப்படி பூசிறதுனா அந்த சீதளத்தையும் அந்த உஷ்ணம் சேர்த்து எடுத்துடுது சாம்பல் உஷ்ணம் இல்லை அது ஒரு ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க வேண்டியது பூசிக்குவாங்க அவங்க யாக ஒவ்வொரு மாதம் பற்றியும் யாகசாலம் உண்டு ஒவ்வொரு ஆசனும் காலையும் மாலையோ அவன் பண்ணி அவங்க அந்த நாட்டு சம்பிரதாயம் ஒரு ஏற்காவலி வச்சுருப்பாங்க எடுத்துக்குவாங்க ஒவ்வொரு ஆசனும் உண்டு அது எடுத்து குளித்த உடனே தொடைக்காம அது ஊற்றி பூசிக்கிறது தான் ஒட்டிக்கும் எல்லாம் போகிறேன் ஊற்றி போகிறாங்க கதையும் பூசிக்கிறேன் அது உத்தி இழுத்துன்னு பண்ணா சிம்மனாச்சி அப்படி அப்படி உத்தி இழுத்து உத்தோலமாக பூசிறது இப்போ இன்னைக்கு திருவண்டரம் போசுவதுன்னா மந்திரம் சொல்லி போசுவது அது மந்திரம் கிடையாது சிம்மாசி பூசிவான்னு பூசிக்கிறது தான் நல்லா பிடிச்சிக்கும் அளவில் இருப்பாங்க அதன் பிறகு மந்திரம் இலங்கும் அங்கே முதல் நினைந்து அப்படி செய்யலாம் இல்லைன்னு சொன்னாக்க மந்திரம் மூலமாகவும் திரிபுண்டரமும் செஞ்சுக்கலாம் ஈசானம் தத் அகோரம் வாமதேவம் சத்யசாதன் என்று அஞ்சு மந்திரங்களை சொல்லி அஞ்சு இடத்துல பூசலாம் நல்லது கவுசாயனமான உடம்புதாக போசறது உண்டு அதனால் மந்திரபூர்வமாக போசறதும் உண்டு அது மந்திரம்தான் சிவசிவான் போசினா அது மந்திரம்தான் ஒரே மந்திரம் இது ஈஸ்வரனுக்கு ஐந்து தலை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஐந்து தலை இருக்கிறதுனால ஐந்து இடத்துல புதுசனாக சிவபெருமானுக்கு ஐந்து எடுத்துல புதுசனாக அர்த்தம் ஈசானம் இங்கே மேலே ஈசானம் தத் அகோரம் வாமதேவம் சத்யசாதனம் முழங்கால சத்யசாதனம்னா மேல் நோக்கிய தலை அது அது மேலே நாலு தலைக்கு மேலே ஒரு தலை இருக்கு அப்படிங்க அது இலங்கம் அங்கே முதல் நினைந்து எப்படி போக சொல்லலாம் ஈசனை புலங்கொள் ஜோதியின் புஞ்சமாய் உண்ணுவான் அப்படிப்பட்ட சிவருமானை நம்முடைய புலன்கள் அறிவு அறிவுக்கு ஒவ்வொத்துக்கொள்ளக்கூடிய வடிவம் அது என்ன ஒளி வடிவம் இதெல்லாம் ஜடவெளி இதுக்கு அறிவு கிடையாது அது சேதன வடிவம் அப்படிப்பட்ட ஜோதியின் புஞ்சமாயன் ஆதாரமாக இருக்கிறதுன்னு நினைப்பான் இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது அது காரணப்பருவந்தான் அதை எங்கே நிறைந்திருக்கிறது ஒரே வசத்து அங்கிருந்து மரே கடவுள் தான் மற்றதெல்லாம் அம்சங்களும் சொல்லப்பட்டுள்ளன அதை பற்றி சாமானிய மக்களுக்கு தெரியாது மதவாதிகள் ஒத்துக்க மாட்டாங்க அதே வந்து ஆகவே இந்த பாவனையானது எல்லா விவகாரங்களுக்கும் ஆதா புஞ்சமன்னா ஆதாரம்னு அர்த்தம் புஞ்சமாக அதாவது பறவைக்கு பின்னால் ஒரு வால் இருக்கும் அந்த வால் ஆதாரம் வால் இல்லாத பறவை வெக்கர் தான் பறக்க அது திருப்போம் பாருங்கள் இப்படி இப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி திரும்பணுமன்னா அப்படி திருப்போம் இதை பார்த்து ஏழை பண்ணாலும் கண்டுபிடித்தான் பின்னால் திருப்பறது பிரேக் இல்லை திருப்பர் சரி ஆ சரிங்க சரிங்களை அப்படி திரும்ப எப்படி மாற்றம் ஏதாவது நல்லா திரும்ப அப்படி கண்டுபிடித்தான் ஆகவே புஞ்சம் வால் வாழன ஆதாரம்னு அர்த்தம் அது ஆதாரம் அப்படி இந்த ஈசனை புலங்கோல் ஜோதியின் புஞ்சமாய் உள்ளுவான் ஆகவே பரமேஸ்வரன் எல்லா இவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறார் என்று நினைப்பவன் நினைப்பவன் தான் அந்த அபியாச காலத்தை அப்படி நினைக்கணும் சொல்றான் மேலமாக நீருகளை தெரிந்தே பாசுபத யோக பாசுபா பசுபாசமர நேரே பேசி நன்கு தாரும் அறிய நாற்பத்தி மூன்றாவது பாட்டு இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பசுபதி பாசுபதி யோகமானு பேர் என்று விளக்குறார் ஆசிரமேல் இலது இப்போ நான் சொல்லக்கூடிய இது ஆசிரமத்துக்கு மேலான அதி ஆசிரமம் பேர் அதாவது ஞானம் இது வழின்னு தான் ஆசிரமம் மேல் ஆசிரமம் அதிவரணாசிரமும் பேர் இத்தகைய நிலையில் இருக்கிறவர்களை அதிவாசன் என்றும் பகத்வத்தினின்றும் பிராமணன் என்றும் ஜீனத்தின் என்றும் சொல்லப்படும் கட்டில் படித்தோம் அதனால ஆசிரமம் ஆக ஆசிரம மேல் எது தேசுதரு மாமரையின் ஈடு ஈர்கள் இதற்கே நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய சிறப்பு பொருந்த மறையின் ஈர் மறையின் நீர்லாம் வேதாந்தோம் போயிடும் வேதத்தின் அந்த வேதாந்தம் மறியண்ணா வேதம் அந்தம் என்ன ஈடு அது வேதாந்தமான இது தெரிந்து அதில் விளக்கம் பெற்ற பிறகு பாசுபத யோக இந்த பாசுபத யோகத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அதை எதுக்கு பசு பாசமரம் இந்த ஜீவர்களாக பசுக்கள் இருக்கார்களே இவ்வளோ பஞ்சத்தை விடுபடும் போட்டு நேரையே பேசினேன் உங்களிடத்தையே இப்போ நேராக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இது ஆறும் அறியப்பெறுமது என்றால் மக்கள் தெரிய தெரியாது ஆகவே அதிகாரிகளைத் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் புரியாது தெரியாது அது சொன்னாலும் அவங்களுக்கு ஆகவே உங்களுக்கு இதை நேர சொல்லியிருக்கிறேன் செயல்படுங்கள் என்று சொன்னார் மறைபொருள் கேவலம்படம் வழங்கிடாரு சொல்லாம தான் இருக்கணும் சொல்லலாம் சொல்ல லாப் இன்னொரு லாப் கட்டு ாங்களா சொல்லாம் சொல்லாம் சொல்ல சரி நாற்பத்தி நாலாவது பாட்டு பிரிது அருவம் எனது சாகித்யம் பேரதாம் இப்படி பாசுமதி யோகத்தை கடைப்பிடிக்கிறதுனால என்ன லாவம் சொன்ன மீண்டும் பிரவானிலைன்னு சொல்லக்கூடிய சாகித்யம் பற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அதன் பிறகு மறைபொருள் கேவலும் வழங்கினார் இது ரகசியமான அர்த்தங்கள் சாதாரணமாக எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லி பிரிவோஜம் இல்லையே அவ என்ன பண்ண போகிறாங்க அதனால் சொல்ல மாட்டார்கள் பிறகு யாருக்கு இது சொல்ல முடியுமென்னு சொன்னால் அறமையல் அந்த நருதம் நல்ல மார்க்கத்தில் இருக்கின்ற பிராமணாக இருக்கணும் பிராமணர்களில் லௌகி பிராமணர் இருக்காங்க அல்லது கோயில்காரியும் பார்க்குறாங்க அதெல்லாம் அவர்கள ஞானத்துக்கு தகுதி உள்ளவரல்ல ஒரு நீதி மார்க்கமாக நேர்மையாக இருக்கிறது தான் ஞானமாக தகுதி அவர்கள் அன்பரில் பக்திமானலா இருந்தால் சொல்லலாம் துறவு உருவ பிரம்மச்சாரிகளுக்கும் துறவடைந்தவர்கள் இருக்கணும் பிரம்மச்சாரிகளாக இருக்கணும் துறவர்களுக்கும் சொல்லலாம் பிரம்மச்சாரிகள் சொல்லலாம் என்ன அர்த்தம் இது சொல்லலாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது கருத்து சொன்னாலும் பிரிவான படாது என்பது கருத்து பறியும்கிதீர் பிரம சரியம் தவம் தரு சந்தோடம் உண்மை உரிய பொறை தூய்மை உண்டென்றிருக்கை அரிய விரதத்துக்கங்காம நாற்பத்தி அஞ்சாவது நாட்டில் எட்டு உறுப்புகள் சொல்றார் இந்த அட்டாங்க யோகம்னா அது உறுப்புகள் தான் பசுமத யோகத்துக்கு உறுப்புகள் தான் எல்லாம் அதப்படையதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளோதான் சிலது கூட்டி வருத்தா இருக்குன்னு அர்த்தம் சொல்ற பரியும் அம்சையும் எல்லோரையும் அகிம்சை தான் எந்த அளவுக்கு அகிம்சையை கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகம் ரச்சிக்கப்படுகிறது எல்லாரும் யாரும் பழக்க முடியும் ஆனால் அகிம்சைங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால தான் உலகா தாங்குதுன்னு அர்த்தம் அஹிம்சை வாங்கினார் அஹிம்சை பிள்ளைகள் தெய்வம் நம்ம ஒன்றும் இங்கே ஞான மாதிரி சண்டைக்கு போறது இல்ல கர்மானுசாரக்கூடிய இம்சைகளை பொறுத்துக்கிட்டா போறோம் அப்படிங்குற கருத்து அதே பொறுக்கிறது இல்லையா போதும் பழிதீர் பிரம்மச்சரியம் குற்றம் இல்லாத பிரம்மச்சரியமா இருக்கணும் பிரம்மச்சரியம் முன்னாடி சொல்லிருக்கு அட்டவிதம் மைதனம் இந்த நைட்டுக்கு பிரம்மச்சரியம் பேரும் காதலாற்றையலாரை காண்பதும் அவர் மேய் தீண்டல் கோதூரா அவரோடாடல் கூசிடாத அவர் கீர்த்தித்தல் தீதுரா தனித்து பேசல் சிந்தித்தல் துணிதல் சேரல் மாதோடு கோடல் எட்டும் என்னும் வேதம் அப்படின்னார் காம இச்சை கொண்டு பெண்ணை பார்ப்பதும் கேட்பதும் தொடுவதும் பேசுவதும் இதெல்லாம் மைதினம் தான் சொல்லப்படும் ஆண் பெண் சம்பந்தம் மட்டும் மைதனம் அல்ல எட்டு எடுத்துனாலையும் மைதினம் ஆயிடுச்சு காவிரியை கொண்டு ஒரு பெண்ணை போயிச்சான் மனதினாலே அர்த்தம் அப்படி இருந்தா அவர்கள் பெரிய பாக்கிசாலிகள் அவர்களை வணங்கத்தக்கன்னு சொல்ற என் வகை மைதுனத்தை யோகி கண்படி வினைவர் கோடி கணத்தில் பழக்கும் பறக்கும் எண்ணில் நண்படும் அவரை நாடி நலமிக உபசரித்தே பண்பொடு போற்றுவார்க்காம் பயனினை சொல்லலாமே அப்படின்னா இப்படி என்பதே மைதனத்தை என்னிடாத எழுத்த யோகி இருக்கானே அவனை பார்த்தாலே புண்ணியமா நண்படும் அவரை நாடி நலந்து உபசரித்து அவன் நல்லா உபசாரம் பண்ணாக்கா பண்பொடு போற்றுவார்க்காம் பயன்பெனே சொல்லலாம் அவனை உபச்சாரம் பண்ணி சந்தோஷப்படுத்தினாக்கா அவர்கள் வரக்கூடிய புண்ணியங்கள் லாபங்கள் அளவுக்கு சொல்ல முடியாது அவ்வளவு மகிமை இருக்கு சாமான்யம் அதெல்லாம் பிரிய கல்யாணமாக பிரம்மச்சரியம் தான் நினைக்கிறான் தவம் மனம் பொருள்களுக்கு ஒருமையே தவம் மனசு எங்கேயோ சுற்றுது நம்ம இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம் வாக்கு என்னவோ பேசிட்டு இருக்குது மனசு எங்கேயோ சுற்றுது ரெண்டு ஏக்கர கட்டி அரைஞ்சா தவம் பண்ணி போயிருக்கு இப்படி தவங்கள் இன்னும் தவங்கள் எத்தனையோ சொல்லப்பட்டுள்ளேன் எல்லாத்துக்கும் அடிப்படையில் தான் கிருச்சி சாந்திராயணம் அது தவம் தான் அத்தனை தவங்கள் அறிஞ்சால் விரதங்கள் சொல்கிறோம் பௌர்ணமி அமாவாசை ஷஷ்டி விரதம் சௌதரி விரதம் எல்லாம் விரதம்தான் ஆனால் அதுக்கும் மனசும் வாக்கும் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது விரதங்களை சமாளிக்கக்கூடிய மன பரிமாம் இருக்கணும் வாக்கும் ஆமாம் நான் ஏற்றுக்கூட சரிதான் அப்படின்னு இருக்கணும் என்ன பண்றது ஏற்றிக்கிட்டோம் பெரிய வம்பா இருக்கு இந்த விரதம் முடிச்சா போறிருக்கேன் அப்படின்னாங்க அதெல்லாம் தவமாக இது தவமாக அப்புறம் தரு சந்தோடம் சந்தோஷ இலக்கணமே பிராரத்தனுசாரமாக கிடைக்கிற பொரு திருப்தி வரணும் ஏதாவது சந்தோஷம் கிடக்கணும் இல்லை சந்தோஷ உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாரும் சந்தோஷம் இல்லாத காரணம் என்னான்னா கர்மானுசம் திருப்தி வரவே இல்லை யாருக்கா வருது சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு உங்களுக்கு வருது பாரி வந்து சந்தோஷத்துக்கு வரவே இல்லை ஏன் இப்படி சந்தோஷ பொருள்தான் இருக்கேன்னா ஆத்மா தானே ஆனந்த அடிவான் கிடைத்த திருப்தி அடைய உதாசன புத்தி உண்டாகுது மனசு அமைதி அடையுது சந்தோஷம் ஆனா வருது இதே சந்தோஷ கிழக்கணுமே ஆனால் இது சாமானிய மக்களுக்கு புரிவுறது இல்லை என்ன பொங்க நானும் தான் பாடுபடுறேன் பகுதி வீடுக்காரன் பணக்காரனாக இருக்கானே என்ன பண்ணுறது அவள் எப்போ நம்ம மாதிரி ஏழையாவானா தெரியலையே அப்படியா அப்படி துக்கப்படுறாங்க அப்படி இதெல்லாம் துக்கம்தான் ஆமாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஏழையாக இருந்தால் நம்மகிட்ட சில்லர் வாங்கி சாப்பிட்ட வாங்கி கொடுத்திருக்கேன் இன்னும் கோடி சில என்ன சொல்லு அது எப்படி என்ன அர்த்தம் உண்மை சத்தியத்தை கடைபிடிக்கணும் அதை பத்தி வாய்மெனப்பது யாதனே யாதென தீவுகா சொல்லனர் பொய்மையை நெய்மை எடுத்த பொறைத்தின் நன்மை வைக்குமே என்றார் பொய்யாமை பொய்யாமட்டி ஆரம்பரை செய்யாமல் செய்யாமல் என்றனர் இது எதை கடைபிடிக்கிறது அப்படின்னா எடுத்தேன் மாதிரி வச்சுக்கணுங்க அர்த்தம் வச்சுக்கணும் போகணுங்க அர்த்தம் அப்படி உரிய பொறை சாத்த சொல்லப்பட்ட பொறுமை பொறுமைன்னா சாமான்யமா அகழ்வாரைத்தான் நிலம் போல் தன் இகழ்வார் பொறுத்த தலை என்ன முடியுமா நிலம் தான் பொறுத்துக்கு தான் வெட்ட வெட்ட நாமளும் அடிக்கடிக்கு பொறுத்துக்கிறது சாமன்யுமா உரிய பொறை என்ன இதான் உரிமையான பொறை தூய்மை அக தூய்மை புற தூய்மை ரெண்டு புறம் தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை அய்மையார் காணப்படும் நீர் இல்லைன்னா தூய்மையும் கிடையாது கஷ்டப்பட்டே பண்ண வேண்டது இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு லாரி என்ன பண்றது தூய்மை நீர் தூய்மை புறந்தூய்மை அகந்தூய்மை வாய்மையாக காணப்பட உண்டென்று இருக்கை எது உண்டு இறைவன் உண்டு அவர் தான் என்ன நம்ம காப்பாற்றுறாரு கர்மானுஷா கூட்டி பிரிக்கிறாரு எந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஜீவன் நம்பிக்கையே கிடையாது ஏதோ கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க அது சரி இது அரை மணி லைன்னு வச்சுக்கோங்க எல்கேஜி யூகேஜின்னு சொல்கிறாங்களே அரை கிளாஸ் கால் கிளாஸ் அதெல்லாம் அதான் கோயில் வழிபாட வழியா இதெல்லாம் சாமானியம் அப்படி மேல்நிலையில் போனால் சாஸ்திர பயிற்சி இருக்கணும் சர்சங்க சாதாசம் இருக்கணும் அதில் இந்த கோயில் போகிற கூட்டம் உக்காரதா உட்காரதே இல்லை சீக்கிரம் நேராஜ் நேராட்சியினு போயிடுறாங்களே என்ன போய் சாதிக்கிறாங்க வீட்டில் போய் வம்பூல்தான் பேசுவாங்க ராமாயண பாரதம் கேட்டால் கூட அதில் எத்தனை நீதிகள் இருக்குது அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவும் அப்படி கருத்தே கிடையாது எதை போகிறவோ தேங்காய் மாறம் உடச்சிக்கிட்டோம் தேங்காய் சென்னைக்கு ஆகமாக ஆகாதன்னு பார்க்குறாங்க அது வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி விசாரம் பண்ணி தான் வர்றாங்களே ஒழிய வேறு ஒரு தெய்வ பக்திகளை வளர்த்துக்கிறதே ஒரு நோக்கம் இல்லை சர்ச்சக சாகிறது விளக்கம் கிடைக்கிது ராமாயண பாரதம் வரலாம் எத்தனை நீதியில் சொல்லப்பட்டு வருன்னா நமக்காக ஏற்பட்டதுனா அதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து இது பெரிய நிலை இதெல்லாம் வர முடியாது அத்யதங்களும் படகுறதான சாமான்யமான சாமானியமான சர்ச்சை சாகாசம் பார்த்தா அதே பெரியது அந்த நிலையில் மக்கள் நம்பறதில்லை உண்டென்று இருக்கை ஈஸ்வரனாலே கர்மானசாரமாக ஒவ்வொரு கூடி பிரிவு வறுமையானால் அவ்வளவு துக்கம் போயிடுச்சு அது நம்ம கிட்ட கிடையாது கஷ்டம் வந்ததா அவளால வந்தது அவனால வந்தது அதனால வந்தது அப்போ அதிலே அவனை விரோதம் பண்ணிக்கணும் அவளை விரோதம் பண்ணிக்கணும் அதுவே நாசம் பண்ணணும் இதுதான் எப்படி இருக்கிற நினைவு அவள் அவன் அது முனையிலே செய்வார் ஈஸ்வரன் என்ன பண்ணணும் அப்படியா சரி இந்த காரியம் அவளால் மூலமாக நமக்கு ஒரு கழுத வர வேண்டியிருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் அதனால் வந்தது அதனால் வந்தது விசேஜர்கள் வரலாம் அது கூட இடி இடித்தது இடி கூட விழுந்ததுன்னு சொன்னாங்க ஏதோ இடத்துல அப்புறம் நம்ம தளக்க முடியுமா அது தெய்வீக துக்கமில்ல அது அது தளக்க முடியுமா அத்தியான்மிகம் அது தெய்வீகம் அது பௌதிகம் மூணு துக்கங்கள் இருக்கு இல்லை அதனால பொறுத்துக்க வேண்டியிருந்தேன் ஈஸ்வரனால வரப்போடு வரையுதுன்னு நினைக்க வேண்டியதுதான் அதான் புறக்கு அடையாளம் அதான் பகவான் நம்பிக்கை அடையாளம் அத நம்பிக்கை வேணுமே ஒரு நாள் வந்துருமா ஆனா ஜென்மங்கள் தொடர்ச்சியா தான் வரும் அப்படியே அது பலர் வேணும் இதெல்லாம் அங்கங்கள் அரிய விரதத்துக்கு அங்கங்கள் ஆமால் அப்படின்னா எட்டு சொன்னார் இந்த பாட்டில் இந்த எட்டும் பாஸ்வதி யோகத்துக்கு அங்கங்களாம் ஆகவே இந்த மாதிரி ஒரு பாவனைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் இறைவனோடு நெருங்குகிறாருன்னு அர்த்தம் ஆன்மீக முன்னேற்றம் பேர் ஆன்மான் என்ன அர்த்தம் உண்மைஸ்வர்ப்பிரிஞ்சுக்கிறது ஆன்மான்னு அர்த்தம் உண்மைஸ்வரின் மேபியை என்ன தோலை சேரியமான தோளைசேர்ந்தா நாமனு நினைக்கிறதா கோட்டை பேர் நிறைய நூற்றி பேர் அவங்க தான் ஏதோ மற்றவர்கள் உள்ள ஒரு ஒரு ஆவி இருக்கா நினைக்கிறான் சிலவர் ஒரு காத்து இருக்கு ஆவி காத்து அப்படின்னு நினைக்கிறேன் காற்று போச்சு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் இருக்குது எல்லாம் காத்திருக்கிறதாக காரியம் நடக்கும் காற்று போனால் என்ன இருக்கு அது எங்கே சுடுகாடு போயிட்டு வரும்போது இன்னும் மசானா பேர் எல்லாம் நம்ம அப்படி தான் காற்று இருக்கு அது போச்சு இப்படித்தான் நான் ஒரு நாள் போக வேண்டியதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றோம் சுடுகாடில் தாண்டமா வியாபாரம் என்ன என் மகம் வந்தாலாம் மருமக வந்தாலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசுறதா என்ன பண்றது எண்ணியா இவற்றில் ஒண்டினவன் தன்னிய நாதலால் தான் அழுவினான் புண்ணியாவினையினோர் பொருந்தவெண்ணையே கண்ணியா விரதம் எஞ்சாமர் கை கொள்வார் நாற்பத்தாறாவது பாட்டு மேலே சொல்லப்பட்ட எட்டு வித அங்கங்களை கொண்ட விரதத்தில் எட்டில் ஒன்று குறைஞ்சால் கூட அவன் முன்னேற முடியாது என்னைய இவற்றில் மேலே சொல்லப்பட்ட எட்டு அங்கங்களில் ஒன்று ஈனனானவன் ஒன்று குறைஞ்சாலும் கூட தண்ணியன் நலினாவான் அவன் முன்னேற முடியாது என்ன யா ஒன்று போ போரா போனா போட்டிமன்னாக்கா ஒன்று முடிசா பார்ப்பது அர்த்தம் பாதியாக போனால் பரவாயில்லை எப்படி இப்போ பரீட்சையில் எழுதுனா நாலஞ்சு பாடம் வச்சுருக்காங்களாம் அதில் ஒரு மார்க்கு முப்பத்தஞ்சி மார்க் வாங்கினா பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் இப்போ நாலஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஒன்று எழுபது ஒம்பது தொண்ணூறு வரலாம் சராசரி போட்டோம்ன்னா அவனுக்கு மார்க் அதிக வரும் இப்போ எல்லா பாடங்களையும் முப்பத்தஞ்சு கேளு என்ன பண்ணுறது அது போதே அப்படி போகல எட்டு அங்கங்களில் ஒரு ஏழுஸ்வரூபங்கார அவதி எனக்கு ஆபாரமாக வந்திருக்கோம் முப்பத்தஞ்சு மார்க்காவது வாங்கணும் அதுக்கு மேல் பத்து மார்க்கு வாங்கினான்னு போட்டோம் பாஸ் ஆகலாம் இல்லை அப்படி கூட இல்லைன்னா கிடது ஆவான்னு சொல்கிறான் அதுதான் தீனன் ஆவான் தண்ணியன் அவன் கடை தேட மாட்டான் அதனால் இருக்கிற காரணத்தால் தான் நலியினான் அவன் இந்த பாசேந்து நலிவிட்டான் அர்த்தங்களையே அவர்கள் எப்போதும் என்னை அடையும் பொருட்டே நினைத்துக் கொண்டு கண்ணிய விரதம் மேலே சொல்லப்பட்ட எட்டு உறுப்புகளை நினைத்து அந்த விரதத்தை மேற்கொண்டு எஞ்சாமற் கை ஒன்று கூட விடாமல் முழுமையாக மேற்கொள்வார்கள் ஆகவே எந்த ஒரு மார்க்கத்துக்கு போனாலும் கூட எட்டு அங்கம் சொன்னாக்கா எட்டுல முழுமை வரலன்னாலும் கூட ஒரு பாதியாக இருக்கணும் ஒன்றில் அப்படி இருந்தால் தான் அதை நமக்கு அனுகூலம் பண்ண முடியாது இல்லைன்னா பிரதம்தான் போனோம் அது செஞ்சும் பிரியோகம் இல்லை அதனால்தான் பல பேர்களுக்கு பல நாயில் வரலே வரலைங்கிற காரணம் தான் மறுஞ்சாப்பிடுறாங்க சொன்னா பத்தியம் இருந்தால் தானே அது நோயை நிவர்த்தியாகும் மருந்தும்பரம் தான் பத்தியமும் தவறினாக்காக அது போல இங்கே எட்டோரும் சொல்றாங்க எட்டோர் பாதியாவது கடைபிடிச்சா தான் வரலாம் முழுது கடைபிடிச்சா ரொம்ப நல்லது அவன் உடனே இரவுடைய திருவடிக்கு அடையலாம் இல்லையான்னு சொன்ன முடியுமா என்பது கருத்து கோபம் பயமற்ற வா பதினோராத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பாட்டு மூணு பாடல்கள் இந்த பாசுபதி யோகத்தை போய் சொன்னார் ராஜயோகம் அட்டாம் யோகம்தான் இதுவும் அட்டாம் யோகம்தான் அது பிடிக்கிறவர்களுக்கு அது செய்யலாம் இது பிடிக்கும் இது செய்யலாம்ங்கிறதுக்காக வேறு விதமாகவும் சொல்லி வச்சார் அவன் பிறகு இப்போது அந்த குணங்களை பற்றி சொல்லாததில்லை இயேசு இந்த யோகம் நான் சொன்ன இந்த யோகமானது மேன்மக்களால் நிந்திக்கத்தகால் கீழ் மக்கள் நிந்திக்கலாம் கீழ்மக்களே தெரியாத மேலும் கேள்வி தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க மேன்மக்களால் நிந்திக்கத்தகாத அதாவது இயேசையில் இந்த யோகால் என்னை அடைந்து என்னை அடைவார்கள் அடையும் போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் ஆசை கோபம் பயமற்ற ஆன்மரா இருப்பார்கள் பயம் ஆசை கிடையாது கோபம் கிடையாது பயம் கிடையாது இதுதான் வேதாந்தத்தில் வரக்கூடியது ஆசை அதனால வருது கோபம் வருது பயம் வருது சொல்லுங்க நிச்சயம் தான் செய்ய சொல்லுது ஒழிய பொருள் தியாகமும் தியாகம் பண்ணாமதிரி சொல்ல சொல்ல சொல்லுறதில்லை நித்தியாத்திய நிச்சயம் பொய்ய நிச்சயம் அதிஷ்டாந்தம் காணல் ஜலம் அது ஜலமாக தோற்ற வரைக்கும் ஆசை தண்ணி குடிக்கலாம் குளிக்கலாம் மீன் எல்லாம் செய்யலாம்னு விசாரணை பண்ணி அது பொய்ய நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் மீண்டும் தோற்றுது தோட்டினாலும் கூட அவனுக்கு அந்த ஆசை வரதில்லை வருதா அதே போல் பழுதையில் பாம்பு பார்த்தோன்னா பயம் வருது சஞ்சலம் அடையுது சஞ்சலத்தை சமாளப்படுத்தா எந்த எந்த காலமான காரணமாக சஞ்சரமடைதோ அது போல் கிடைச்சா சமானாலயம் பிற அலையா இது ஆசையன் பேர் இந்த ஆசை போல் அளவில் எதிரே கட்டி ஆளும் இது கொஞ்சம் நஞ்சம் இல்லை சத்தியபதி இருக்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகும் முதல்ல சரீரளவுக்கு வரும் அதன் பிறகு குடும்ப அளவுக்கு வரும் ஒரு ஊரளவு ஒரு தேசம் அளவு ஒரு நாடு அளவு உலக அளவு இதுவும் இன்னிக்கிதான் பிராணங்களில் சாக சொல்லியிருக்கேன் ஸ்வர்காதி பதவிகள் அதில் ஆசைப்போம் அப்போ அது மட்டும்தான் அப்புறம் பதம்பத்திகள் பிரம்மலட்சுமி திரால் லோகங்களுக்கு ஆசைப்படுறோம் அது எத்தனை பிரிவில் அதில் அதுக்கிட்டே போகுமா அதை குறைக்கணுமென்றால் நித்தியாவது வந்தார்த்தான் அதனால ஆசை வர்றதுக்கு அடிப்படைய சத்தியபிதி தான் இந்த உலகத்தில் சத்தியம் நிலைப்பு நினைப்பு விஷயம் இருக்கு இது நிலையானது அல்ல நிலை நில்லாதனவற்றை நிலையன்ற புள்ளெளிவாமை கடையினர் நில்லாத இது நிலைய அது கடை கீழ்ப்பட்டவர்கள் அப்படிங்கிறார் இது நிலையாமை விசாரணை பண்ணி பார்த்தா இங்கே எந்த பொருளும் இல்லை கிடையாது அவைச்சு அந்த திசையில் இல்லையா நினைக்கிறோம் இது ரொம்ப மயக்கம் அதனால தான் ஆசை அட்டைகளாக இருப்பார்கள் அப்புறம் கோபம் கோபத்துக்கு கிழக்கணம் என்ன ஒரு பொருள் நமக்கு வேண்டும்ன்னு சொன்னாக்க அந்த பொருள் கிடைக்கும் கிடைக்கலன்னா கோயம்பரம் ஒரு பொருள் வேண்டாம்னு சொன்னால் அது வரும்போது கோவரம் இது ரெண்டு இலக்கணம் ஒரு பொருள் வேணுமன்னா கிடைக்கிறதா கோபுரம் ஒரு பொருள் வேண்டாமன்னு வந்தா தான் கோமந்தரம் நான் வேண்டாங்கிற எப்படி வரலாம் அப்படிங்கிற வேணும்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது கோபத்தை கிடைக்கணும் இதெல்லாம் காரணம் என்ன அந்த சத்தி பூவதுதான் காரணம் அதனால கோபம் ஆசை கோபம் பயம் பயம் ஆசை பொன்னா யாருக்கும் கோபம் வர பயம் வராது ஆசை வராது பயமாசை அட்டவர்கள் ஜீவன தரவு தான் ஈஸ்வரனும் ஞானி என்றவரும் மற்ற எல்லாரும் பயமாசம் உள்ளு எதனால அப்படின்னா பயமா நித்தியார்த்த நிச்சயம் தான் யான் இனதுங்கிற பாவனை போயிடுச்சு ரெண்டு பேருக்கு இனதுங்கிற பாவனையை பொய்பொல்ல வருமா இங்க காணல் ஜலை ஆனது வெள்ளி ஆனது யாராவது சொல்லுவாங்களா சொல்ல இது பிரபஞ்சம் தேகாது பிரபஞ்சம் மித்தி அதனால எனதுங்கிறதுக்கு நியாயமே இல்லை அதேமாதிரி தேகம் நானுங்கிறது நியாயம் இல்லை அதிஷ்டான சைதன்யம் பிரம்மசெல்வம் கூட சோ நானும் சொல்லாம இந்த பஞ்சகோஷங்கள்ல இது நான் நான் சொல்றது இருக்கே அதுதான் அஞ்ஞானம் அதனால ஆசை கோபம் பயம் மற்ற ஆன்மராய் ஆல்மோஸ்ட் ஒரு இருப்பார்கள் பாசம் அந்த பந்த பாச கட்டுகளில் இருக்க அதில் விடுபட்டவர்களித்த பாவகத்தால் என்னையே நினைக்கிறார்கள் யார் எதை நினைக்கிறார்கள் ஆகிறார்கள் இதையத்த வல்லுவார் எண்ணி எண்ணியா எண்ணியர் திருநீர் ஆகிப்பீ எவ்வளவு தூரம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அடையலாம் எதையும் அடையலாம் உலகப் பொருளில் எது வேணாலும் நாம் நினைக்க நினைக்க திடமாக நினைக்கும் போது அதுக்குரிய காரியங்கள் செய்யணும் கிடைக்கும் ஆனாலும் அடுத்த பக்கம் துக்கம்தான் சுகமுங்கிறது முதல் பக்கம் நாணயத்தி ரெண்டு பக்கம் மாறி நவீன வசதி வர வர நவீன துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நவீன வசதி வந்து இல்லைப்பா எத்தனையோ வசதிகள் வேகமாக போகிற வண்டிகள் நிறையா இருக்கு அதை உட்காந்துக்கிட்டால சீக்கிரம் போனது ஆசை வருது சீக்கிரம் போகணும் இதே மாதிரி அடுத்தவனுக்கு அதுதான் வருது ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அப்புறம் சீக்கிரம் மேலே போயிடலாம் கீழே போலையே போயிடலாம் மனமானது வேதத்தை நாடிக்கொண்டே போகுது ஆமா வேகம் நாடு நாடு என்ன பண்றது ஆரம்பிக்கும் சோகம் கிடைக்கும் அது துக்கம்தான் கிடைக்கும் கொஞ்சம் தவறா போச்சு வேகமல்ல அவ்வளவுதான் போச்சு போக வேண்ட அங்கேயே விழுந்து விழுந்து போகுது பாசமற்று என்னை பாவித்த பாவகத்தால் அப்ப என்ன பார்க்கணும் நினைக்கணும் அதிஷ்டானத்தையே பார்க்கணும் ஆசை எங்க இருக்கணும அதிஷ்டானத்தில் ஆசைக்கணும் உண்மைஸ்வரம் அது நம்முடைய வடிவம் அது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமேன்னு சொல்லக்கூடாது அந்த கோஷம் இன்னைக்கு பார்த்தா அதுதான் ஒன்று கூடத்தன் இருக்கு அது விசாரம் தொம்பது லட்சார்த்தம் கூடத்தன் தத்துவது மகாவக்கத்தில் லட்சார்த்தம் கூடசன் நானே தத்வ லட்சார்த்தம் பிரமா இருக்கிறேன் அகம்பிரம்மி இப்படி ஒரு பான் இருந்தாக்கா இந்த பதபாசு விடுபடலாம் விட முடியாது கட்டுதான் துக்கம்தான் அதனால என்னை பாவித்த பாவத்தால் ஆசில் என் மயமானார் ஆசன்னா குற்றம் குற்றம் இல்லாத என்னை மயமா என்னையே அடைந்தார்கள் யாரு அநேகர் அப்படி இருக்காங்க பெரிய பெரிய மகரசிகளாக இருக்காங்க ஆனால் மற்றவர்களெல்லாம் ஆசை நயப்பட்டு பிறந்து பிறந்து இறக்கிறது தான் வேறு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை பிறக்கிறது இறக்குறது தான் என்னையா நாங்கள்லாம் பிறக்குறா இருக்கணும்னா சுகமாக தான் இருக்கணும்னா இந்த மனித ஜென்மே மிஸ்ர கர்மம் கலந்தா இருக்கும் நீ சொன்ன மாதிரி காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் ஒரே சுகத்தை கண்டவர் இல்லை ஒரு துக்கத்தை கண்டவர் இல்லை யாராவது விச்சாரிச்சு பாருங்க கண்டபா அப்படியே வைக்கலாம் மற்றவங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி பிரிப்பதில்லை அதனால் சுகமையே அடைகிறோம்னு பாவனம் தோசிக்க விசாரணை அப்படி இல்லாதவர்கள் தான் துக்க துக்கிகளாக மந்தப்பட்டவர்கள் இருக்காங்க அதனால் விசாரபுருஷர்கள் அநேகம் பேர்கள் என்னையே அடைந்தார்கள் ஆகவே இந்த விசாரபுருஷர்கள் அஷ்டாமி யோகம் கடைப்பிடிக்கலாம் பாஸ்வதி யோகம் கடைபிடிக்கலாம் அல்ல மார்க்கமாகிய திருவணமண்ணாதிகளை கடைபிடிக்கலாம் அவரவர்களுக்கு எது பிரார்த்தனை இடம் கொடுக்குதோ அதை கடைப்பிடிக்கலாம் என்று இந்த பாட்டினுடைய கருத்து எப்படி யான் நினைந்து யானவர்கள் அப்படி யானிகள் திடுவன் ஒப்பரும் ஞானமே யோவுல் யோவுலத்தெனை தப்பரும் புஷனை செய்யவே தக்கதான் எப்படி நினைந்து அடைவர் அவர் சொல்றார் எது நிக அது உண்டு இதே பவாக்கியில அதுதான் சொல்றார் யார் எந்த வடிவத்திலே என்னை உபாசிக்கிறார்களோ அந்த வடித்திலே நான் அனுகூலம் அணிகிறேன் என்றார் இதே கருத்து என்ன சொல்றார் இதுதான் மூலம் எப்படி எந்த பிரகாரமாக யார் நினைந்து அடைவர் யான் அவர்கள் அவர்க்கு அப்படியே யான் நிகழ்ந்துடுவன் யார் என்னை எப்படி உபாசிக்கிறார்களோ என்னை கோரிக்கை இருக்கிறார்களோ அந்த கோரிக்கையை அவரில் நிறைவேற்றுகிறேன் ஆனால் அந்த உபாசன ஜடமாக இருக்கணும் சாமானியமாக இருந்தால் பலன் கிடையாது எதுலேயுமே பலன் சாமானியத்துக்கு கிடையவே கிடையாது அது லௌகி மருந்தானும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி பலன் இல்லைன்னா கிடையவே கிடையாது ஒரு செடி வைக்கிறோம் தண்ணி ஊற்றுறோம் வளர்த்துறோம் பாதுகாத்து வந்தால் தான் ஒரு காலம் பலன் கிடைக்கும் செடி வச்சாச்சு சரி எப்போயும் அவர் ஒரு வருஷம் கழிச்சு வாழ்கன்று வச்சபோ வரும்னு அவர் திரும்பிவிட பார்க்கல என்ன அது இருக்குமா அது அதுவும் நம்மளே திரும்பி பார்க்காது போய் போயிடும் அதுவும் போயிரும் அது திரும்பி பார்க்க போயிடும் அப்போ எவ்வளோ தூரம் அது பாடுபட்டால் நமக்கு ஒரு வருஷம் கழித்து எதாவது ஒரு தார்கீ வெட்டு அதை கொஞ்சம் அனுகூலம் பண்ணணும் என்ன பண்ணுமா ஒருபோதும் பண்ணாது அப்படி போல் பகவான் மேலே நாம் எவ்வளோக்கு எவ்வளோ தீரமாக பற்று வைக்கிறோமோ அந்த பற்று தான் பலனை கொடுக்கும் பற்றுக பற்றான் பற்றின அப்பற்றே பற்றுக்க பற்றி விட இருக்குன்னார் இந்த உலகப்பட்டுல விட முன்னாள் அந்த பட்டை பிடிச்சா இதை விட முடியுமா ஏன்னா ஒரு கால் விழுந்துட்டா ஒரு கால் எடுத்து வைக்க முடியும் அதை பிடிக்க பிடிக்க இது விட்டு போயிடும் இதை பிடிச்சா அது விட்டுட்டோம் இப்போ பிடிக்க இப்ப எப்படி இருக்கு இதை பிடிச்சுக்கிட்டே அது விட்டுட்டோம் அப்படி போகுது அதனால எப்படி நினைந்து அடைவர் யான் அவருக்கு அப்படி யான் இழந்துடுவன் அதனால் இந்த இலக்கணம் படிக்க ஒப்பரும் ஞானம் சமானமில்லாத தத்துவ ஞானம் இருக்கே அது மெய் யோகுள் யோகுலத்து உண்மையான யோக மார்க்கும் என்னை தப்பரும் பூசனை செய்யவே தக்கதான் அதனால தவறில்லாமல் வழிபாடு செய்யணும் இறை வழிபாடு செய்ய செய்ய அவர் பொறுப்பு ஏற்கிறார் பின்னாடி சொல்றார் யோக சமயம் அகாமயம் என்று கேதில் பகவான் சொல்லுவார் அதே தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றதுதான் பக்தனியுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுக்கிறார் ஆனால் முழுசாக நம்பணும் நம்ம நம்புறதில் அவர் ஏற்றுக்கிறது இல்லை அவர் கதை சொல்லுவாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி குறைந்ததுல இருந்தாங்கன்னா திடீர்னு மகாலிருஷ்ணு கிளம்புனாராம் இந்த அம்மா என்ன திடீர்னு போகுதுன்னு ஆச்சரியப்பட்டுதான் கொஞ்சம் வந்து உக்காந்துக்கிட்டாரான் அவர் என்ன போனீங்க வந்தீங்கன்னா யாரொன்னுமில்லை என் பக்தன் பூலோகத்தில் நாராயணாக நாராயணா கூப்பிட்டான் என்ன மாடு மட்டும் வந்து தான் காப்பாற்றுக்க கூப்பிட்டானும் காப்பாற்ற போகிறது போனாக்கா அப்புறம் ஒரு கம்பு கலந்து அவனே எடுத்து அடிக்க போயிட்டான் அவங்க வேலையில் வந்துட்டேன்னா அவர் எனக்கு என்ன வேலை இருக்குது அவன் முழுமையாக நம்பனாக்க நான் அவனுக்கு சகாயம் பண்ணால் போனேன் அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்பனா அவர் விட்டுட்டானே என்ன அதான் வந்து உக்காந்துக்கிட்டேன்னார் அதுபோல் உலகத்தில் முழுமையாக நம்பணம் வந்தால் நிச்சயமாக காப்பாற்றுவார் எதுபோல அந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்களோ ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பள்ளிக்கூடம் போக வரைக்கும் வச்சுக்காங்களா அப்புறம் போன வரைக்கும் போயிடுவாங்க தாயை தான் நம்பியிருக்கும் வேற யார் நம்புறது தந்தை கூட நம்பறில்ல அவர் போயிடுவார் தாயை தான் நம்பிடு தாயை சுற்றிக்கிட்டே இருக்கும் அடித்தாலும் சரி அழுகிட்டே அங்கேயே சுற்றி போகலையே விட்டுட்டு போக முடியுமா சில குழந்தைங்க விளையாட்டுவாப்பா அப்படின்னு அழுகிட்டுதான் செய்கிறவங்களையும் போறது இல்லையே ஏன் எங்க போகிறது என்ன விவரம் தெரியும் அவரை பெரிய பசங்களை தீட்டு பாடுறது போயே போயிருவாங்க அவங்க அதுபோல இது ஞானிகள் பக்தர்கள்லாம் குழந்தைகளாக மாதிரி அவருக்கு அவருக்கு அந்த பகவானை சுத்திட்டு இருக்காங்க பகவான் நம்பியிருக்கிறதுனால அந்த குழந்தைகளை இப்படி நம்பி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால கைவிடுறது இல்லையோ அப்படி போல முழுமையாக பகவானே நம்மனவர்களை அவர் கைவிடுவதில்லை தெய்வத்தை நம்பினவர் கைவிடப்படார் அவை இந்த நிச்சயம் வரணும் இந்த மன சம்மதிக்கணுமே இதான் அஞ்சு தினிகள் வழியாக ஆயிரக்கணக்கான எண்ணங்களை வச்சிருக்கேன் அப்புறம் எங்க அந்த மன சம்மதிக்கிறது ஞானம் மெய் யோகுள் உது என்னை தப்பரும் பூசணை செய்யவே தக்கதான் என்று சொல்றார் பொ துறவால் போதம் பொருந்தும் புந்தியினால் செய்யும் பூசையே பூசை செய்யும் தொழில்கள் எல்லாம் விட்டு ஐயம் பண்ணி உண்டொன்றும் ஆசைப்படாதார் எனையடையும் உய்யும் பரிசு மறைந்த பொருள் உங்கள் கிறங்கி உரைத்தனால் அற்புதா பட சொல்றார் அதாவது இறைவனை தீவிரமாக நினைப்பவர்களுடைய நிலையை இந்த பாட சொல்கிறேன் அது எப்படின்னு சொன்னால் பொய்யில் பக்தியால் மெய்ப்பக்தின்னு அர்த்தம் பொய்பக்தி செய்கிறான் நல்லா விபதி அப்படெல்லாம் போட்டுக்குவாங்க செய்கிறதெல்லாம் ஏமாத்துறது வஞ்சகம் தான் இருக்கும் வேஷம் வந்து பலமாக தான் இருக்கணும் எப்படி இருக்கு எத்தனை பார்க்கலாம் செய்கிறதெல்லாம் அக்கரம் சொல்லுவாங்க செய்கிறதெல்லாம் அக்கரமாக வேஷம் பாருங்கள் விபதி பட்டப்பட்ட எடுத்துக்கிட்டான் பார்த்தேன் அப்படி வைசப்பட்ட நாம் பட்டிய போட்டேன் நாமம் போட்டான் நாமம் வயசு பணம் வாங்கி கொடுக்கல நாம் போட்டான்னு சொல்றாங்க அந்த அர்த்தம் இல்லை இந்த நாமம் இல்லை நாமம்னா பயங்கரமா அர்த்தம் உண்டு நாமக்கல் சொல்றாங்கல்ல நாம் போட்டதுனா இல்லை அது பயங்கரமான ஒரு கல் ஒரே கல் அது பார்க்கறது பயமா இருக்கு அதனால அர்த்தல பயத்தை உண்டாக்குறது அர்த்தம் உண்டு நாமக்கல் சொல்றாங்க இல்ல அந்த கல் ஒரே கல் தான் அது பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஒரே பயங்கரமாக கல் இருக்குல்ல அப்படி போல பயத்தை உண்டாகிட்டானே நம்ம பழம் கெட்டு போச்சேன்னு அர்த்தம் ஐயா மாத்திரினாங்க என்ன பண்றது எப்படி படைக்கிறது பயம் உண்டாகிட்டானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லத நாமும் போட்டான்னு அரசாமும் இல்லை அந்த நாம அது அதனால இந்த பொல் பக்தி தான் பொய் பக்தி துறவால் அது அப்படி தான் பொய் இல்லாத துறவுன்னு வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் முதலில் தெய்வமாக பொய்யில் பொய் இல்லாத துறவு துறவுக்குள்ள லட்சணம் எல்லாரும் கடைபிடிக்க முடியாது அவதிப்பரியன் தான் வர்றதுன்னா கஷ்டம் ஏன்னா வரைக்கும் வந்தால் அதே பெருசு அத்தகைய துறவு நிலை வர்றதுன்னா என்ன சாமான்யமாக இருவகை சார்வாம் புறப்பற்ற நீ கீச்சையின் மீட்டதின் நினைவும் உருவியே உடற்காவல் தினையும் கைவிடுத்து உட்கரணங்கள் வாதனையும் குருவருள் நெறிய உடிக்கிழில் வீடும் கூடும் தானாகவே பவத்தின் கருவொழுந்திடும் இந்நெறிய நீ விரைவிற்கை கொண்டு செல்வன உரைத்தார் மகாரத்துள் சொல்றோம் அத்தகைய துறவு வர்றதனா என்ன சாமான்யமா மகாரத்துறை மாதிரி யாருக்கு வரும் பேர் வரலாம் இது ஓரளவுக்காவது துறவு இருக்கணும் இல்லை அது இருந்தால் போ அதான் பொய்யில் இருக்கணும் ஏதோ ஓரளவுக்கு குடும்பப்பட்டு இல்லாமல் ஏதோ கணித்த பொருளை உதாசீனம தான தர்மம் செய்து நிவர்த்தியாக திருவண்ணாமல் செஞ்சால் அர்த்தம் ஒண்ணும் இல்லாமல் எல்லா ஆசை வச்சுக்கிட்டே அது பொய் இது பொய்யில் திறவு பொய்யில் துறவால் போதம் பொருந்தும் புந்தியினால் பொய்யில் போதம் பொருந்தும் புந்திய வச்சுக்கணும் அந்த புத்தி சக்தி எப்படி இருக்கணும் ஞான மார்க்கத்துக்கு தயாராக இருக்கணும் விசாரம் செய்யணும் சிவனே நித்தியாசனம் முன்ன மாதிரி பார்வதி யோகம் அல்லது ராபயோகம் இதுதான் பிரதானம் மற்ற அடையோகம் எல்லாம் பேரிடே தெருமே அது எல்லாரும் பொருந்தாது இதில் அவருக்கு கூட விசாரம் நான் பண்றத விசாரமும் பெயர் சிறுவனாதிகள் இதுதான் எல்லோரும் பொருந்தும் இது வயசு காலம் இது எல்லாமே இடம் கொடுக்கும் அதெல்லாம் சரிய திடம் இருக்கணும் அபியாச பலம் இருக்கணும் குரு நமக்கு பக்கத்திலிருந்து அறிக்கை பண்ணணும் விளக்கம் சொல்லிக் கொடுக்கணும் இங்கேயும் குரு சொன்னாதான் முடியும் சந்தீபிலையும் போகிறதுக்கு இருந்தாலும் அதுக்கு உடம்பு உடம்பு திடம் வேணும் மூச்சு இழுத்து அடக்கி வர்றது என்ன சாமான்யமா இழுக்கிறது வேகத்திலே அடக்கி அடக்கிற வேகத்தில ரெண்டு மடங்கு எல்லா விளையும் சொல்லப்படுது இது பிராணாயாமம் அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த மாதிர்க்கும் சரி அவர்களுக்கு தான் லாய்க்கு நம்ம உள்ளவங்களுக்கு இதுதான் திருவண்ணாதேவன் தான் அதனால தான் அங்கே மன சம்மதிக்கணும் போதம் பொருந்தும் பொண்ணினால் அந்த மனமான சம்மதிக்கணும் ஞானம் அடையணும் என ஆசை வரணும் அந்த மனசுக்கு அஞ்ஞான காலத்து அப்படியா இருக்கு உலகப் பொருட்கள் எப்படியா சேரணும் இது அஞ்ஞான காலம் எந்த ரூபத்தில பொருள் சேர்க்கணும் அதையும் அருள் சேர்க்கணும்னு ஞான காலத்தில் பொருள் சேர்க்கணும் எதுக்கு பொருள் சேர்க்கறதே சொல்லுங்க மகாத்மா சுகத்துக்காக அந்த சுக புத்தி தான் இந்த பொருள்ல சுக புத்தி இருக்கிற வரைக்கும் வாசம் கிடையாது கிடையாது வேதாந்தம் உலகத்தில எந்த பொருளும் கிடையாது திட்டவட்ட தான் சொல்லுது சுகம் இருக்கு ஆத்மா சுகம் நீயே சுகிடும் நீ சச்சிதானந்தன் அப்படிங்கிற நீயா சத்தியாச ஆனந்தமா இருக்கிறாய் அத்திய ஆனந்தமா இருக்கும்போது ஏன் அலையிறேன் சுகத்துக்காக உளிய சுகத்திலே நீ அனுமதிக்க தெரியாம ஏன் போறேன் அது வழியெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கே பின்பற்றணும் இல்லவா உனக்கு அனுபவப்பிரமான வேணா சுளுத்தியில பார்த்துக்கோ தூக்கத்து ரெண்டு சொப்பனை தோல் கூடிய தூக்கம் தூக்கம் சொப்பனமில்லா தூக்கம் சுழித்தி யாராவது நான் துக்கமாயிட்டு சொல்றாங்களா சுகமாய்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்னு சொல்றாங்களா ஒழிய துக்கமாச்சு யாரும் சொல்றதே இல்லை அது சுகம் என்றாதான் வெளிப்படும் இல்லைன்னா வெளிப்படுமா அதனால் ஆத்மா சுக வடிவம் என்பது அங்கே சுருதிவித்த அனுபவத்தில் பார்த்துக்கலாம் இதே சுரம் தான் சமையல் வரக்கூடிய ஞான சுகமும் ஆனால் மறைப்பு ஒன்று இருக்குது மறைப்பு நீக்கணும் இதுதான் சாஸ்திரம் மறைப்பு நீக்கிறது தான் இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு சாதாரண மறைப்பாது அப்படியேப்பா எத்தனை பெரிய பெரிய ஞானி ஞானிகளை கூட மயிலக்கூடிய அதையெல்லாம் சமாளிக்கிறதுனா பவானி அனுக்க முடியும்னு சொன்னார் அதோட செய்யும் பூசையே பூசை இப்படி பொய் இல்லாத செய்யக்கூடிய பூஜை தான் பூஜை செய்யும் தொழில்கள் எல்லாம் விட்டு தீவிரமாக ஞானம் அடையணும்னு சொன்னால் எல்லாத்தோடய விட்டுக்கணும் விட்டு எப்படியா சாப்பாடு என்னையா வழி ஐயம் பண்ணி மிச்சம் எடுத்துக்கோங்கிறார் என்னையா நான் கௌரவ குடத்தில் குடத்தில் பிறந்து நாலு பேர் கேலி பண்ணுவாங்களே அப்படின்னா மானகமானமெல்லாம் சமபானை பண்ணால் தான் அந்த ஞானம் வரும் வரது பண்ணிடு சாப்பட்டு உண்டு நம்முடைய கடை தேரக்கூடிய பிரகாரம் முறை மறைந்த பொருள் உங்களுக்கு இறங்கி உரைத்தனன் இதுதான் வேதத்தில் அர்த்தம் இது கருணையால் சொல்கிறேன் நீங்க தட்சனை கொடுக்கணும்னு சொல்லல இது பெருசாக கேட்ட உடனே பாத பூஜை பண்ணி ஆயிரம் ரூபாய் பச்சாயிரம் குடிப்பீங்கன்னா சொல்லல பணம் கிடையாது என்ன வேணா முடி முனிவர்கள் பணம் இல்லாதவர்கள் பணத்தை எதிர்பார்த்து சொல்கிறேன் நீ கேட்டீங்க கருணையால் சொல்றேன் பணத்தில் பணத்தில் சுகமிருந்து அவர் விரும்பார் அது சுகம் இல்லையே துக்கம் தான் துக்க வடிவமான பணத்திலே தான் சுக புத்தி இருக்கு அஞ்ஞான காலத்தில் என்ன பண்றது அந்த துக்க புத்தி எப்போ வருதோ அப்பவே வரும் ஆகவே முழுமையாக ஞானம் அடையணும்னா இந்நிலை பெறணும் இது எங்க நமக்கு வருதா அப்படின்னா இல்லைன்னாலும் கூட பிட்சை பண்ணி சாப்பிடுறதுன்னா தெருவிழை பிச்சை எடுத்து போறது அர்த்தம் இல்ல மடங்கல்ல நிறுத்தி ஆரம்பிந்தா சந்தான பிச்சைன்னு பேர் அங்கே அப்படி இருக்கலாம் அரிமான பிச்சை உண்டு நான் வீடு பெரிய போட்டு கொடுப்பாங்க குறிப்பிட்ட வீடுகள் மட்டும்தான் இது அபிமான பிச்சைன்றார் அதே பிச்சை தான் அப்புறம் கருதலை பிச்சை கையிலேயே பிச்சை வாங்கிட்டு போவாங்க நாலு வீட்டை எடுத்து சாப்பிட்டு கையெழுத்து போகிறது தான் இப்போ பட்டினத்தில் அப்படி தான் செஞ்சார் அப்புறம் மதுகர பிச்சை அதாவது ஒரு வீட்டில் நிச்சயம் இல்லாமல் எப்படி தேனியானது பல பூக்களில் உட்காந்து உக்காந்து தேனி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி அடையுதோ அப்படி போல அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவாங்க இது மதுகர அப்படிப்பட்ட பட்சிகள்லாம் தீவிரமான வைராங்கியம் வேணும் பண்ண திறமார்க்க முடியுமா தொடர்பு வேந்திரல்லவா இருக்கும் அப்படி இல்லாதவர்கள் மடங்கள் லெவல் இருக்கலாம் மடங்கள்ல இருந்து அய்வான பட்சியை வாங்கிக்கலாம் இல்லை மடங்கள் நிர்வாகிகள் கொடுக்குற அந்த பொருளை கொண்டு திருப்தி அவங்க கொடுக்குற பத்தலையே ஒன்றும் கடுக்கல டீ கொடுக்கல அப்புறம் சில பேருக்கு படிக்கடி பேப்பர் வாங்கி போடுறாங்களா பேப்பர்லேயேங்கிறாங்களாம் உலகவே தெரியலையா ஏதோ கட்டத்தில் திருப்பிச்சி அவள் ஏதோ கொடுக்குறாங்க சரி சரி அவங்க தவம் பண்ண வேண்டியது தான் அதான் முறையொடியோ இல்லை என்னக்கா இவங்க எந்த காலத்தில் அடைய போகிறது இது ஒரு ஜென்மம் வாய்ப்பு கொடுத்துருக்கு பல சன்னியாசிகளை பயன்படுத்திக்கிட்டே இல்லை பூரா லௌக்கியத்துக்கு போயிடுறாங்க பேப்பர் பார்க்கறது பேப்பர் பார்க்குறான்னு சொல்லலை அது தீவிர பயிர்கடாது ஏதோ சமயம் போல போனால் போக வேண்டியதுதான் சரி வாங்க அதுக்காக இட போட்டேன் ஓயில் படிஞ்சு போகிறது என்ன இருக்கு ஊர்வம் சாதுவே பிச்சை விடுதலன்றி மனிட்டு அனிதமும் அடைதலாலே மோதியாசம் முழுவதும் நீ ஒழிப்பாய் அப்படிங்கிறார் சாதுவே பிச்சை ஏற்றல் சாப்பிட்ற மலஜெல்லாம் கழிதான் இது வேற வேலை என்ன இருக்குற நிகழ்த்தி சாதியை பெச்சையேற்ற தலைமளம் எடுத்தலின்றி ஏதுமே தியானியர்க்கிங் ஏற்றிடும் செய்க இல்லை இவரு சன்னியாசிக்கு அதுதான் லட்சணம் பெரியவர் சன்னியாசிக்குலாம்னு சொல்ல முடியுமா அவங்க வச்சுக்க வேண்டியதுதான் அவர்கள் ஞானத்துக்கு தகுதி இல்லை இருந்தாலும் உலக போக பார்த்தீங்களா தேவைப்படுது அவங்களும் பணம் இருந்தவரை தானே மகானதாகிறாங்க பணம் நிறைய இருந்தால் பெரிய மகான் கொஞ்சம் வந்து சின்ன மகான் அந்த கணக்கு வேற அவங்களுக்கு ஏதா தேவையில்லை அந்த கணக்கு வேற நிவிற்த்தி பண்ணதே பேசவே சாஸ்திரங்கள்லாம் ஞானத்துக்கு ஏதுவாக நிவிற்த்தி தான் பேசுவாங்க சொன்னால் சாஸ்திரம் தேவையில்லை வேதாந்தாஸ்திரம் வேலை இல்லை அது லௌகி சாஸ்திரங்கள் பெருவர் சொல்றதெல்லாம் அதனால தியானியர்கட்டிடம் செய்ய இல்லை ஆதலால் ஆண் இட்டு அணிசம் அடைகிறாள் விசாரணம் பண்ண வேண்டியதுதான் மோதிய வித்தியாசம் முழுவதையும் இருக்கே அத்தியாவசம் போனா போகணுமன்னா நிகழ்த்தி மாறுகின்றதான் முடியும் பெருத்தில கிடைக்காதுங்கிறார் அதனால்தான் அந்த மறைந்த பொருள் உங்களுக்கு இறங்கி உரைத்தனன் இது ரகசிய வார்த்தம் ஆகவே நிகழ்த்தியில யார் இருக்காங்களோ அவர்கள் தீவிரமாக என்னை பற்றி விசாரம் பண்ணவில்லை அடைய முடியும்ங்கிறார் பத்தியை என்பையான் எயிருக்கும் பரிவுடையான்த்த நலன் தேங்கடையான் ஒழுங்கிய உள்ளமதுடையான் புத்தி மனம் என்பாலே பொருந்திய பாவனையுடையான் எத்தனையும் பொறவுடையான் யாவருனும் எனக்கு இனியான் இப்படி ஒரு நாலஞ்சு பாட்டில் எனக்கு இனியன் நல்லன் அப்படின்னு அபேத்பளித்து பேசுகிறார் பத்தியை என்பால் உடையான் அவன் பக்தி மாரத்தில் இருந்தாலும் தீவிரமான பற்று என்னிடத்தில் இருக்கணும் அதான் கானபுரமாக அர்த்தம் கானபுறமாக என்னிடத்தில் பக்தியை தீவிரப்படுத்தணும் எவ்வருக்கும் பருவடையான் அதற்கு அடையாளம் என்ன என்னால் திட்டிக்கப்பட்ட மற்ற உலகத்திலும் அன்பு காட்டணும் நான் பவானிதான் பக்தி இருக்கும் ஆடு சாப்பிட்டு வேணாம் அப்புறம் என்ன பக்தி இது அதுதான் கூடாங்கிற அது எவ்வருக்கும் பருவடையான் எல்லா ஜீவர்களுக்கும் இ இந்து ஒன்று இல்லையா அப்புறமேல விருஜெய்திகளை கண்டால் பயப்பா பயப்படாமல் இருப்பாங்களா பயப்படுத்தாம செய்வாங்க ஜீவகாலினி உள்ளவங்க விருஜந்த கண்டாலும் பயப்படவில்லை பாம்பு போனால் சரி போகட்டும் யார் அடிக்கிறாங்க அது பாடு போகுது இல்லைன்னு உடனே கல் எடுத்து அடிக்கிறாங்க செய்கிறாங்க என்னென்ன செய்கிறா அக்கம் பண்ணுறாங்க பாம்பு சேல் தான் போனால் போகட்டும் எங்கள் எங்கள் சாமி காலத்துலலாம் பாம்புக்கு ஒரு டப்பா தேலுக்கு ஒரு டப்பா வச்சிருப்போம் சின்ன டப்பை பெரிய டப்பா உள்ளே போந்துக்கும் பாம்பு பாம்பு பாம்பு சுபாவின்னா பயந்து சுபாவும் ரொம்ப பயப்படும் ஆளுகண்டா ஒன்று சூரியங்கிற முடியும் பின்னா கடிக்குது என்ன நம்ம கர்மம் பலமாக இருந்தால் எங்கே விடாது அதுதான் விதிய ஒழிய மற்ற பொதுவாக எந்த பாம்பும் நம்மளை துளர்த்ததில்லை கடிக்கிறதும் இல்லை கடிக்க மாட்டேன் மேலே ஒரு போனால் அது பிராரதம் இருந்தால் தான் துவரத்துவரத்து கடிக்கிறோம் நீ எங்கே வேணால் தப்பு போனாலும் தப்பு முடியாது பிராரதம் இருந்தால் பரிச்சை தீட்டுற அது ஓட பிராரதம் இல்லையா நீ பக்கத்துலேயே போங்க ஓடி போக முடியாது கடி கடிக்க பயந்து ஓடும் அது மட்டும் இல்லை நான் பார்த்தேன் நம்மளை பார்த்தாலே ஓடும் ஓடலைன்னா அப்படியே சுருங்கி பயந்துக்கிடுவோம் நின்னுக்கும் பயந்துக்கும் பயந்து சும்மா ரொம்ப உண்டு பாம்புக்கு எல்லாம் நாக உண்டு அப்படியே ப அடிச்சிருவாங்களோன்னு பயப்பட்டு அப்படியே பார்க்கும் அது தற்காப்புக்கா உரிமை பார்க்கும் அப்புறம் சரதுன்னு போயிரும் எந்த அதனால அது நம்மளே ஒருத்தீங்க பண்றதில்லை ஆனால் ஜனங்க என்ன பண்ண பார்த்தா உன்ன கம்பும் கல் எடுத்து அடிச்சே போடுவா கொண்டே அங்க எப்படியே பொட்டி வச்சிருப்பாங்க பெரிய டப்பா அதில் அப்படியே பயந்துட்டு அப்படியே இருக்கும் அவருக்கு கம்பளை தள்ளி விட்டால் உள்ள போட்டிகளை போயிடும் துவரம் விட்டுருத்தான் கொண்டு போய் அப்படியே அது பயந்துதான் கிடைக்கும் அது கொட்டது எங்கே நம்ம சம்பந்தப்பட்டதாக கொட்ட போல கொட்டாத அது பயந்து தான் சில தேலை பாருங்கள் அப்படியே நிற்கும் பயந்துக்கிட்டேன் அவரை டப்பா செய்யணுன்னா பா கம்பளை தள்ளி விட்டோம்னா மோடி கொண்டு வர விட்டு அது விச கூட அடிக்கிறது இல்லைங்க அப்படிப்பட்ட நிலை இது அது காரணம் என்ன எல்லாம் ஈஸ்வரர் சிறு நமக்கு உன்னோட ஜீவனைக்குள்ள அதிகாரம் கிடையாது நம்மதிய விரும்பமா நம்மள அடிச்சுக்கிட்டாங்க பட்டன் அடிச்சுக்கலாம் நம்மள அடிச்சுக்கிட்டாங்க சம்மதிப்போமா கிரிக்கென்னா அடிச்சுக்கிட்டா அதனால் எவ்வருக்கும் வரி உடையான் ஒத்த நலன் தீங்கு அடையான் எதிலையும் சமபான இருக்கம் நலம் சுகம் தீங்கு கெடுதல் ரெண்டும் எழு வந்தாலும் சம ஒத்தபாவம் உண்டு அதான் சமபானை அடைவான் ஒழுங்கிய உள்ளமது உடையான் எப்போது மனமானது வெளிமுக நாட்டம் இல்லாமல் உளுமுக நாட்டமாக ஒழுக்கம் பெற்றுக் கொண்டே இருப்பான் புத்தி மனம் என்பாலே பொருந்திய பாவனை உடையான் அது புத்தி சக்தி மனசக்தி ரெண்டு இருக்கு ரெண்டு என்பாலே எப்போ ஒடுங்கிருக்கும் புத்திக்கு என்ன நிச்சயம் நிச்சயம் பண்ணதான் புத்தியினுடைய வேலை மனம் இருக்கு சஞ்சலம் தான் ஆடிக்கிட்டே கிடக்கும் ஆற மனசை இறைவன்பாலே சேர்க்கணும் அப்போ இறை நோய்க்கு ஆடிக்கிட்டே இருக்கும் புத்தி இருக்கு இறைனே பார்த்து இறைவனு அடையின் போன நிச்சயம் வாங்கணும் ஆங்காரம் என்ன பண்ணும் அய்மானம் பண்ணும் சித்தம் சிந்திக்கும் நாலு பிரிவு சொல்லப்படுது அந்த காலத்தில் நாலு மணப்பு சித்தம் ஆங்காரம் நாலு நாலு சொல்லி இது என்ன பண்ணுறது எதை பார்த்தாலும் ஆச்சைப்படுறது அது அய்மானம் பண்ணுறது அது கிடைக்கல என்னாக்கா தடையாக இருக்கிறவங்கள மேலே கோவரது சண்டை போடுறது தான் இதே வேலை தான் இதெல்லாம் உள்ளத்து நடக்குது இப்போ ஜீவர்கள் வீண் அபிமானம் நமக்கு பொருந்திய பொருள் அபிமானம் வச்சா அது சரி நியாயம்தான் பொருந்தாத பொருள் அபிமானம் வச்சுக்கிட்டு கடைக்குல என்ன சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ வழக்குகளும் அம்புகள் நடக்குது அதனாலவா இல்லைன்னாக்கா இந்த நியாயப்படி இருந்தால் கோட்டை எதுக்கு வக்கீல் எதுக்கு தேவையில்லையே அதனால இந்த பானம் வரதில்ல ஒத்த நலம் தீங்கு அடையான் ஒடுங்கி உள்ளம் அது உடையான் புத்தி மனம் என்பாலே பொருந்திய பாவனை உடையான் எத்தனையும் பொறையுடையான் எந்த காரியத்தை கொண்டு அவன் அமைதியாக இருக்கணும் கடைபிடிக்கணும் அவ இருக்கிறவன் இருக்கானே யாரும் எனக்கு இல்லையான் எல்லா பக்தர்களையும் இவன் தான் அளவுக்கு தீவிரமா இருக்கோ அவன் ரொம்ப பிரியம் எப்படி பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு சொல்லி கொடுக்கிறார் சில பேர்கள் பெயிலாகிறார் சில பேர் பாஸ் மார்க் வாங்குறாங்க சில பேர்கள் ஃபஸ்ட் மார்க் பாருங்க மெரிட் தொண்ணூத்தஞ்சு மார்க் வர மெரிட்டா அவ்வளோ முதல்ல கொடுப்பாங்களாம் அப்போது அவன் மேலே அவ்வளோ பெரியவர் இருப்பாருங்க அரசாங்கத்தில் பன்னெண்டு பன்னெண்டாவது மார்க்க படிச்சையில் தொண்ணூத்தஞ்சு மேலே வாங்கினா மெரிட்டுன்னு சொல்கிறாங்களாம் அவங்க போனாக்க உடனே கவர்மெண்ட்